தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்ட பின் நபி செல்லமாகவும் அடகில் வசல்லம் அவர்கள் பள்ளியின் பக்கத்தில் ஒரு மனிதரோடு அந்தரங்கமாக உரையாடிக்கொண்டிருந்தார்கள் தொழுகைக்கு வராமல் நீண்ட நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததால் மக்கள் தூங்கிவிட்டனர்